சீரராஜ் செல்வம் போல் சீர்கபை வீரராக வறுக்கப்பவர்கள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருகை செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு கன்னியாசத்தின் உபயோகாரர்களான திருமதி கே லக்ஷ்மிபாய் அம்மேர் அவர்களே திருமதி எஸ்பி அலமேலு புருஷோத்தம் அவர்களை இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு உங்கள் வச்சிருக்கிற புஸ்தகத்தில் ஆவானைகின்னு ஆரம்பிக்குது ஆனால் ஒரிஜினல் டெக்ஸ்டில் லாவானின்னு இருக்குது ही। एनांक आलोक லவணைச்சந்திராந்தை சுத்திமி தானவாத் தாரம் ஏன்க ஆலோக்கலோத்தோஷீன ஆராத் உரிம तरहिते अहिमांशो आभा प्रभाव आविर्भव इनक मयूर कवि वेस வண்டி வர வேண்டிய டைத்துக்கு இன்னும் வரல வராதான்னு பேசஞ்சர்ஸ் எல்லாம் இயக்கத்தோடு காத்திருக்கிறாங்க அப்போது திடீர்னு ரயில் வருவதற்கான சின்னங்கள் தெரிகின்றன ஒருத்தர் சொல்கிறார் கைகாட்டி இறங்கிருச்சு இன்னொருத்தர் சொல்றார் பச்சை விளக்க எரியுது இன்னொருத்தர் சொல்கிறார் கார்டு உசிலோடு வந்துட்டாருங்க இன்னொருத்தர் சொல்றார் தூரத்தில் ஜனங்கள்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க வண்டி வந்துருச்சு வரப்போகுது அப்படின்ற அது மாதிரி சூரிய உதயத்தை அவளோடு எதிர்பார்க்கிறார்கள் பூலோகவாசிகள் இது அந்த காலத்துலோகம் அந்த காலத்தில் என்ன சூரிய உதயத்துக்கு முன்பே மக்கள் எழுந்து விடுவார்கள் எப்படா சூரியன் வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆர்வமா வந்தவுடனே சூரிய நமஸ்காரத்துக்கு டைம் வந்துருச்சுன்னு அந்த மனப்பான்மையை இதுல சொல்ற இதோ நிலவு ஒளி குன்றி விட்டது இதோ இருள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குகிறது சந்திரகாந்த கல்லிலிருந்து நீர் கூடிய நிலை மாறுகிறது இருள் நீங்க கிழக்கு பக்கம் அருணோதய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது அதோ வந்து விட்டான் சூரியன் அந்த சூரியனுடைய ஒளி உங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்றேன் சூரியனுடைய வரவை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் அவன் வரமாட்டானா என்று ஏங்கி இருக்கக்கூடிய மயூரகவி போன்றவர்கள் சூரியனுடைய வரவை கண்டு மகிழும் மகிழ்ச்சியாக இந்த ஸ்லோகம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இது புரியும் உங்களுக்கு ஆனா இந்த காலத்துல நாம யாரும் சூரியனுடைய வரவை எதிர்பார்க்கறது இல்லை சூரியன் தான் முதல்ல வந்து இவன் எந்திரிக்க மாட்டானா இவன் நகர மாட்டானான்னு பார்த்து ஆ இதோ போர்வையை விலக்கி விட்டான் இதோ உருழுகிறான் இதோ புரழுகிறான் இதோ எழுந்திருக்க போகிறான் அப்படின்னு அவன் தான் அப்படியும் பாத்தீங்கன்னா இவன் இந்த டால்ல எந்திரிச்சு வெளியே போய் டாய்ல போய் ஒன்று மறுபடி வந்து போர் இழுத்து மொழிட்டு படுத்துக்கிட்டான் ஆஹா மறுபடி படுத்து விட்டான் அப்படின்னு மனசு ஒடிஞ்சு போவார் இங்கே மையுரதவி என்ன சொல்றார் சூரிய உதயம் இந்த பூரோகவாசிகளால எவ்வளவு ஆவலாக எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த எந்த நிலைகளிலே அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது என்கிற இங்க சுட்டி காட்டுறார் இந்த ஆவானேகி அப்படின்னாலும் லாவாணேகி அப்படின்னாலும் நின்று போனேன்னு அர்த்தம் ஆவாநேகிங்கிறது ஒரு பாடபேதம் லாவானேகின்னு ஒரு பாடபேதம் என்ன கேட்டா இந்த லாவானேகிங்கிறது சிறப்பான பாடம் எது நின்று போனது லாவானேகி சந்திரகாந்தைகி சந்திரகாந்த கல்லுன்னு ஒரு கல் உண்டு அந்த கல்லுக்கு என்னடா சுவாவம் அப்படின்னா சந்திரனுடைய ஒளியை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஈரத்தை வெளிவிடும் பௌர்ணமி சந்திரனில் ஒரு மணி நேரம் சந்திரகாந்த கல் இருந்ததுன்னா அதனுடைய தன்மையை குளிர்ச்சியை நீர்த்தன்மையை வாங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே விடும் அந்த காலத்தில் ஏர்கண்டிஷன் மாதிரி சந்திரகாந்த தான் பயன்படுத்தினாங்க கோவில் கர்ப்ப கிரகங்களில் திட்டையின்னு ஒரு அந்த ஊரில் கோவில்ல கர்ப்ப மேலே இந்த சந்திரகாந்த கல்லை எவ்வளோ வெயில் காலத்திலையும் உங்களுக்கு அங்கே குழு குழு குழுன்னு இருக்கும் இந்த சந்திரகாந்த கல்லானது நீர் கசிவதை இதோ நிறுத்திவிட்டது அப்படின்னு அடுத்து சூரியன் வர போகுதுன்னு அர்த்தம் சூரியகாந்த கல் ஒரு கல் உண்டு அந்த கல் என்ன பண்ணும் சூரியனுடைய உஷ்ணத்தை வாங்கி நெருப்பாக வெளியே விடுமா உஷ்ணம் தேவைப்பட்டவர்கள் சூரியகாந்த கற்களை வைத்திருப்பார்கள் அந்த காலத்தில் கற்களை பல வகையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான வகையிலே கற்கள் இருக்கின்றன நாம நினைக்கிறேன் எல்லாமே கல்லுன்னு கருங்கல்லையே எத்தனையோ வகை இருக்கு சிற்பிகளை கேட்டா சொல்லுவாங்க இப்போ லாவானேகி சந்திரகாந்தைகி சந்திரகாந்த கல்லானது நீர் கசிவதை நிறுத்தி விட்டதனால் அதனால் அதனால் அதனால் அதனால் சொல்லிட்டு வர அதாவது இரவு முடிந்து விட்டது பகல் வந்து விட்டதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் முதல் ஆதாரம் சந்திரகாந்த கல் நீர்க்கசிவதை நிறுத்திவிட்டது லாவானேகி சந்திரகாந்தைகி சந்திரகாந்த கற்கள் நீர்கசிவதை நிறுத்தி விட்டதால் சுத திமிரதையா திமிரம் இருட்டு தமிழில் ஒரு வார்த்தை சொல்றான் என்ன திமிரிடா உனக்கு அப்படின்னு திமிர்னா அஜ்யானம்னு அர்த்தம் ஆணவம் யாருக்கு வரும் அஜ்யானத்தில் தான் வரும் ஞானம் குறைஞ்சவனுக்கு தான் தானுங்கிற ஆணவம் இருக்கும் அவனுக்கு ரொம்ப திமுடா அப்படின்னு சொன்ன அவனுக்கு ரொம்ப அக்ஞானம்னு அர்த்தம் வேற ஒன்று இல்லை ஆணவம் திணிரம் என்பது இங்கே இருளை குறிக்கிறது சுத திணிரதையான குறைந்து போன இருட்டினாலே முதலவே சந்திரகாந்தக்கள் நீர்கசிவதை நிறுத்திவிட்டதாலே நான் சொல்லுகிறேன் சூரியன் வந்து விட்டான் என்று இரண்டாவது காரணம் இருளானது குறைந்து விட்டதனாலே சொல்லுகிறேன் என்னதான் பௌர்ணமி சந்திரனாயிருந்தாலும் சூரியனுக்கு நிகராகுமா பௌர்ணமி நிலவு வெளியிலே நாம புத்தகங்கள் பிரமாதமாக படிச்சிட முடியாது நல்ல கண்ணு உள்ளாவும் படிப்பான் மதம் வெறும் நில வெளிச்சத்தை நம்பி சின்ன எழுத்துக்கள்லாம் படிச்சிட முடியுமா முடியாது இளஞ்சூரியனாயிருந்தாலும் சூரிய ஒளியில் படிக்கிற அளவு சந்திர ஒளியினால நமக்கு வெளிச்சம் கிடைக்காது படிப்பு வராது அதனால நில ஒளி இருந்தால் கூட இருட்டு இருக்கிறதாகத்தான் நமக்கு உணர்வு இருக்கே தவிர வெளிச்சம் இருக்கிறதாக உணர்வு இல்லை அந்த இருட்டு ஏதோ போய்விட்டு கொண்டிருக்கிறது அதனாலே சுத திமிரதையா தானவாத்து தாரகணம் தாரகம்னா தாராகணங்கள் நட்சத்திரங்கள் தானவாத்துனா குறைதல் என்ன குறைதல் ஒளி குறைதல் நட்சத்திரங்களை பார்த்தால் இதோ அவற்றின் ஒளி வர வர குறைந்து கொண்டிருக்கிறது எங்க நட்சத்திரம் இருக்கு எங்க நட்சத்திரம் இல்லைங்கிறது புலப்பட மாட்டேங்குது அதனால் சூரியன் உயர்த்து விட்டான் என்று சொல்லுகிறேன் தானவாத்து ஒளி குறைவதால் நட்சிரங்களுடைய நட்சத்திர ஒளி குறைகி சந்திரகாந்தக்கள் நீர் கசிவதை குறைத்து விட்டதாலும் இருள் விலகிவிட்டதாலும் தாரபாத்து தாரகாம் நட்சத்திரங்கள் ஒளி குன்றி விட்டதாலும் அடுத்து என்ன சொல்ற ஏனாங்க ஆலோக்க லோபாத்து சில புத்தகங்களில் மேனாங்கன்னு இருக்கும் அது என்னென்னா முந்தின இதோட சேர்ந்த சந்தி அதாவது தாரகானாம் ஏனாங்க அப்படின்னு சேரும்போது தாரகானாம் ஏனாங்கான்னு வரும் ஆனால் ஆக்சுவலாக சொல் என்ன தாரகானாம் இம் அங்கே போய்டும் இங்கே ஏனாங்கான்னு ஆரம்பிக்கும் ஏழை ஆரம்பிக்கும் ஏனாங்க சந்திரன் அர்த்தம் அது ரெண்டு சொல் சேர்ந்தது ஏன அப்படின்னா மான் கூட்டின்னு அர்த்தம் மான் அங்கம்னா குறியீடுன்னு அர்த்தம் சந்திரனில் ஒரு மான் இருக்கிறதாக தெரிகிறான் அதனால தான் சந்திரனுக்கு சசின்னு பேர் அதாவது சஷனா முயல்னு சொல்லுவாங்க சில பேர் முயல்னு சொல்லுவாங்க சில பேர் மான்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க கற்பனையை பொறுத்து இருக்கும் சந்திரனிலே ஒரு மான் இருப்பது போல ஒரு களங்கம் தெரியும் அதாவது சந்திரனுடைய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மலைகளோ நிலப்பகுதியோ சமுத்திரமோ ஏதோ ஒன்றினாலே அந்த பரிபூர்ண வெண்மை சில இடங்களிலே கலங்கப்பட்டு இருக்கிறது அது இங்கிருந்து பார்த்தா சந்திரனுடைய கலங்கம் என்று சொல்லுகிறார்கள் புராண கதைகளில் ஏதோ அது ஒரு மான் அங்கு சீனாவிலே பேசிக் கொள்கிறார்கள் அதனால என்ன பெயர் வச்சுட்டாங்கன்னா மான் குறியீடு உள்ள கிரகம் அப்படின்னு சந்திரனுக்கு பெயர் வச்சுட்டான் அங்கன்னா குறியீடு ஏனன்னா மான் மான் குறியீடு உள்ள கிரகம் எது சந்திரன் ஏனாங்க ஆலோக ஆலோகனா வெளிச்சம் ஒளி லோபாத்து லோபம் என்றால் மறைதல் சந்திரனுடைய ஒளி மறைவதாலும் அதாவது சந்திரன் அங்கதான் இருக்கு ஆனா சந்திரனுடைய வெளிச்சம் நமக்கு இல்லை இப்போ சந்திரன் வெள்ளையா இருக்கிறது தெரிகிறே தவிர சந்திரனமிருந்து ஒளி வருவதாக நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் அதனை விஞ்சிய சூரிய ஒளி வந்து கொண்டிருக்கிறது உபகத அகசா உபகத உபகதம் அகசா அப்படின்னா அகசன ஒளி உபகதம் என்றால் குறைந்த அதாவது சந்திரனுடைய ஒலியானது எவ்வளவு குறைஞ்சு போச்சு உபகத்தன குறைந்த அகசன ஒளி எவ்வளவு குறைதான் ஓஷதீனாம் லயன லயன மறைவு சுருங்கல் ஓஷதீன மூலிகைகள் சந்திரனுடைய வெளிச்சத்தில் தான் இந்த சித்த வைத்திய மூலிகைகள்லாம் மலர்ச்சியா இருக்கும் மூலிகைகளுக்கு எப்பவுமே சந்திரனுடைய ஒளி தான் ரொம்ப பிரதானமா தேவை அந்த சந்திரனுடைய ஒளி குறைந்த உடனே மூலிகைகளில் இலைகள் எல்லாம் சுருங்குது வாட்டம் அதனாலே உபகத உபகதம் அகசா ஓஷதியினாம் லயேன அந்த மூலிகை செடிகள் சுருங்குவதாலும் அடுத்த காரணம் அடுத்து ஆறாத்து உத்ரேட்சியமான கணம் உதய தட்டாந்த அந்த அஹிம்சா ஆரத்தனா தூரத்திலே உத்ரேக் அப்படின்னா உட்பிரே என்றால் யூகம் பண்றது தூரத்திலேயே நம்மால் பண்ண முடியுது எதை யூகம் பண்ண முடியுது அப்படின்னா கணம் என்றால் சிறிது உதய தட்ட உதய வந்து மலை உதய என்றால் உதிக்கும் மலை ரெண்டு மலை இருக்கிறதாக புராணம் சொல்லுகிறது ஒன்னு அஸ்தகிரி இன்னொன்று உதயகிரி உதயகிரியிலிருந்து உதய தட அந்த அந்த விலகிய சூரியன் உதயகிரி என்ற மலையை விட்டு சற்று விலகித் உயர்த்தான் அகிமாம் விலகி இருக்கக்கூடிய அகிமாம்சுகோ அப்படின்னா சூரியன் அகிம்ன உஷ்ணம் அம்சோன கிரணங்கள் உஷ்ணமான கிரணங்களை உடையவன் எனவே சூரியனுக்கு அகிமாம்சுன்னு ஒரு பேருந்து அகிமாம்சோகோ என்றால் சூரியனுடைய ஆபா இருக்கு சந்தி எழுத்த அதாவது ஒளி என்ன பிரபாதிக்கு பிரபாதம் பிரபாத்தம்னா காலை பொழுது பிரபாதிக்கு காலை பொழுதினுடைய ஆபா ஒளி அந்த சூரிய ஒளி என்ன செய்யணும் ஓ உங்களுக்கு அவத்து காக்கட்டும் அந்த ஒளி சூரிய ஒளி எப்படி இருக்கு இப்போ நிலைமைன நத்து நிதராம் தாவத்து ஆவிர் பவந்தி நத்து என்றால் இல்லைன்னர்த்தம் நிதராம் என்றால் ஹோலி முழுக்க தாவத்து ஆவிர் பவந்தி ஆவிர் வெளிப்படுதல் இன்னும் முழுக்க வெளிப்படாத அந்த சூரியனுடைய ஒளி உங்களை முதல்ல சூரியன் உதித்து விட்டான் சான்றுகளா நாலஞ்சு சொன்ன அடுத்து அந்த சூரிய ஒளி எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்கிற போது அது இன்னும் முழுக்க வெளியே வரல முழுக்க உதிக்காத சூரியன் இழஞ்சூரியன் அப்படின்னு சொன்ன அப்படிப்பட்ட அந்த சூரிய ஒளி காக்கட்டும் இந்த ஸ்லோகமெல்லாம் நீங்க படிக்கணும்னு சொன்ன நல்ல உதய காலத்துல படிக்கணும் சில பேர் நமக்கு இருக்கிற வேலைகள்ல காரையில் எந்திரிச்சு விந்திரிச்சு குடிச்சுட்டு சாமி கும்பிட்ற போது நமக்கு மணி ஏழாயிரது எட்டாயிடுது இது சொல்லலாமான்னு சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஆனால் உதிக்கின் சூரியன் இருக்கிற போது சொன்னால் நூறு பெர்சன்ட் பலரும் அதுக்கப்புறம் லேட்டாக லேட்டாக மார்க்கு குறையும் சில பேர் கடைசியில் ராத்திரி பதினொன்று மணிக்கு சொல்லலாமான்னு கேட்குறாங்க வேற வழி இல்லாமல் சொல்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது அதாவது நான் அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு டியூட்டிக்கு போகிறேங்க டியூட்டி டைத்தில் என்னால் சொல்ல முடியாது திரும்பி வரும்போது ராத்திரி பத்தாயிடுது பதினொன்று மணிக்கு சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்கிறவங்களா பகவான் மன்னிச்சுருவான் இன்னொரு குரூப் இருக்குது எனக்கு காலை எந்திரிக்கிறவே பிடிக்காத ஒரு விஷயங்க வாழ்க்கையின் சுகத்தையே நான் அஞ்சரை டு தான் அனுபவிக்கிறேன் அந்த நேரத்தில் சொல்ல சொல்கிறீங்களே ஒரு மணிக்கு சொன்னான் என்ன அடை எட்டு மணிக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக வேண்டியிருக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி பதினொன்றரைக்கு சொன்னான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் பலன் வந்து ஒரு பெர்சன்ட் ஒன்றரை பெர்சன்ட் தான் இருக்கும் அதோட சூரிய பகவான் ஒரு தடவை கோவிச்சிட்டான்னா தண்டிச்சாலும் தண்டிச்சுடுவான் இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான் ராத்திரி பதினோரு மணிக்கு ஏ சூரியனே சூரியன் நின்றுக்கறான் அப்படின்னு நினைப்பேன் அதனால கூடுமானவரை தெய்வ கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் மெட்ராஸ்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ட்யூட்டிக்கு போறாங்க செங்கல்பட்டுல இருந்து ட்யூட்டிக்கு வரவங்க இருக்கிறாங்க அச்சரப்பாக்கத்துல இருந்து டியூட்டிக்கு வரவங்க இருக்கிறாங்க அப்படி வண்டலூர் மாதிரி ஊர்களிலேருந்து வரும்போது நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை வச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வராங்க எழுதிட்டு ட்ரெயினில் அக்கம் பக்கம் பேசுகிறதில்லை சினிமா கதை பாட்டு பார்க்கறது இல்லை போஸ்டரை பார்க்குறது இல்லை அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க இந்த ட்ரெயின் ஆரம்பம் இப்போ பிறப்பிட்ட நேரத்துலேருந்து போய் சேர்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னா இந்த இத்தனை சோதனத்தை முடிச்சுடலான்ட்டு அப்படி சொல்லலாம் அதில் தப்பு இல்லை பகவான் கோவிச்சுக்க என்னடா ரயிலில் வந்து செருப்பு கெருப்பெலாம் மக்கள் நடக்கிற இந்த இடத்துல சொல்கிறானே இந்த கோச்சிக்க மாட்டான் வேறு வழி ஆனால் அப்படியாவது சொல்லணும்னு நினைக்கிறானேன்னு பகவான் கருணையாக இருப்பான் இந்த காலத்துக்கேற்ற அப்புறம் சில விதிமுறைகளை நம்ம தளர்த்திக்கத்தான் வேண்டியிருக்கு என்ன செய்யுறது குடிச்சிட்டு ஈர துணியோடு ஆறரை மணிக்கு வீட்டில் மொட்டை மாடியில்தான் சொல்லணும்னு சொன்னால் எத்தனை பேரால் சொல்ல முடியும் இந்த காலத்தில் தேனியிலேருந்து மதுரைக்கு வேலைக்கு வந்துட்டு போகிறான் டெய்லி மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு டெய்லி வேலைக்கு வந்துட்டு போகிறான் இன்றைக்கி காலம் அப்படி இருக்குது அப்படி இருக்கிற போது போக ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் மூணு மணி நேரம் வயிற்று பழப்பு அப்படி வந்து வேலை பார்த்தா தான் பணம் கிடைக்கிதுன்னா அவன் கிட்ட போய் நீ நெருக்கடியா நீ வந்து காலங்கால வீட்டுல தான் சொல்லணும்னா நடக்க அப்படிப்பட்டவர்கள் இப்படியும் சொல்லிக்கொள்ளலாம் இப்போ கொஞ்சம் விவகாரமா பார்க்கலாம் ஆவானைகி சந்திரகாந்தைகி பகவானுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு வச்சிருக்கிறார் வானத்தில் எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் பூமியில எங்கே ஒரு மூலிமுடத்திலே ஒடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு ஜீவராசிக்கும் தொடர்பு இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் சந்திரகாந்த கல்லுக்கு எங்கோ இருக்கிற சந்திரனுடைய நீரை உறிஞ்சி நமக்கு தரக்கூடிய தன்மை இருக்கிறது மற்ற கல்லுக்கு அது இல்லை அது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று பகவான் வச்சிருக்கிற ஒரு தொடர்பு தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்கும் நமக்கு தான் தூரம் பகவானுக்கு வேகமும் இல்லை தூரமும் இல்லை சில பேர் கேட்குறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இரநூறு கிலோமீட்ரு வேகத்தில் போய்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயினில் நாம் சாமி கும்பிட்டோன்னு சொன்னேன் அது பகவானுக்கு போய் எட்டுமா அந்த ஸ்பீடில் நம்ம ப்ரே பண்ணால் அது அவருக்கு சேருமானு வேகங்கிறது நமக்கு தான் ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிற போது இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு உடல் நமக்கு இல்லை ஆனால் பகவான் எங்கும் இருக்கிறான் ஒரு ரயில் முந்நூறு கிலோமீட்ரு வேகத்தில் போகுதுன்னு சொன்னேன் இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் இடையெங்கும் அவன் நிறைஞ்சிருக்கிறான் அவனை தாண்டி நாம் எங்கேயும் போயிட முடியாது அதனாலே தூரமும் வேகமும் நம்மை போன்ற மனிதர்களுக்கு தான் சந்திரகாந்த கல்லுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிற தூரம் நமக்கு தான் பெருசாக வியப்பா இருக்கு ஆனால் அவன் இங்கேயும் இருக்கிறான் அங்கேயும் இருக்கிறான் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்திலும் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை நாம தான் ஒரு ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொன்னா ஒரு பஸ் எடுத்து அல்லது ஒரு வண்டி எடுத்து சுற்றி பார்க்கணும் அவன் ஏற்கனவே அந்த ஊரை சுற்றி தான் இருக்கிறான் அவன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க மதுரைய பார்த்தவனும் கழுத பார்க்காதவனும் கழுத அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க பார்க்காதவன் ஏண்டா கழுதேன்னா மதுரையில் சிவஸ்தலம் எத்தனையோ இருக்குது வைஷ்ணவஸ்தலம் எத்தனையோ இருக்குது அப்படி இருக்கும்போது அதை பார்க்காம ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு அவன் கழுதை தான் மீனாட்சி கோயில் ஒன்றை பார்த்தாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி இருக்குமே மதுரைக்கு நான் எதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவன் கழுத பார்த்தவன் ஏண்டா கழுத அப்படின்னா மதுரை முழுக்க பார்க்கணும்னா கழகர் கோயில் ஒரு மூலையில இருக்குது திருமூகூர் ஒரு மூலையில இருக்குது செக்கானூரணி போகணும் பன்னியான் போகணும் ஒவ்வொரு கோவிலும் சுத்தினா கழுத மாதிரி சுத்தினாதான் மதுரையை பார்க்க முடியும் அதனால மதுரையை பார்த்தவனும் கழுத மதுரை பார்க்காதவனும் கழுதேன்னு தெற்கு ஒரு பழமொழி சொல்லுவான் இப்போ நமக்கு தான் வந்து கழுதப்பட்டம் கிடைக்குது போனாலும் கழுதப்பட்டம் போகாதையும் கழுதப்பட்டம் பகவானுக்கு அலைச்சருங்கிறது கிடையாது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு புடை பெயிர்கள் என்பது கிடையாது அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் சந்திரனுக்குள்ளே இருந்து கொண்டு இங்க இருக்கிற சந்திரகாரண கல்லுக்குள் இருந்து கொண்டு இரண்டுக்கும் ஒரு இய்பை அவன் ஏற்படுத்துகிறான் அது மாதிரி தான் சூரியனுக்குள்ளே இருந்து கொண்டு இங்கே நம் உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவனுடைய அருள் நமக்கு கிட்ட வேண்டும் என்று இங்கே இதயத்துக்குள் இருந்து ஒரு உந்துதலை கொடுக்கிறான் நான் அங்கதாண்டா இருக்கிறேன் இங்க இருந்து ஒரு வணக்கம் போடுறா உனக்கு கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி பேங்குக்கு வந்து கேஷ் கவுண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாம மலையரவனுக்கு அந்த கம்பி கம்பியா வலை போட்டிருக்க அங்கேதான் சொல்லி வழி காட்டுவாங்கல்ல அது மாதிரி அதோடு ஒரு நாராயணன் இருக்கிறான் ஒரு கையெடுத்து கும்பிடு கடவுள் உன்னை காப்பான் என்று சொல்வதற்காக ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இன்டர்மீடிய இன்டர்பிரிட்டராக இருக்கிறது யாரு மயூரகவி இந்த மயூரகவி நமக்கு அந்த உதவியை செய்யற இரண்டு தூரம் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு இடையில் உள்ள இயல்பு என்பது கம்பி இல்லா தந்தை மாதிரி இல்லை கம்பி உள்ள தொலைபேசி மாதிரி ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கனெக்ஷன் விட்டு போகாது அப்படியே ஒவ்வொரு அன்பிலும் அந்த தொடர்பு இருக்கிறது அதை தான் அவர் சொல்றார் எங்கோ இருக்கிற சந்திரனுக்கும் எங்கோ இருக்கிற சந்திரகாந்த உள்ள ஏவை நாம் சூரியனுக்குள்ளே இருக்கும் நாராயணனுக்கும் நம்முடைய ஹிரதயத்துக்குள்ள இருக்கிற அந்தரியாமைக்கும் நாம் பார்க்க வேண்டும் அதுலதான் வந்து நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறார் இந்த பெரியாழ்வாருக்கு பிறந்த ஆண்டாலே திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மனு முடித்து கொடுத்தார் பெரியாழ்வார் மனு முடித்து கொடுத்த உடனே அந்த ஆண்டாளை பார்க்காமல் வரால இருக்க முடியல அந்த காலத்தில் கேமரா கிடையாது வீடியோ கிடையாது ஃபோட்டோவெல்லாம் கிடையாது அதனால் என்ன பண்ண இவர் பெரியாழ்வார் மதுரையில் போய் இவர் நாராயணனை பற்றி சொல்லி சன்மானம் வாங்கி வந்தார் வல்லபதேவ பாண்டியன் அந்த வல்லபதேவ பாண்டியன் இவருக்கு சிஷனாயிட்டான் அவங்ககிட்ட சொல்லி பாண்டியம் அண்ணா என் மகளுடைய உருவத்தை உன் பொறுப்பில் என்னை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லே பிரதிஷ்டை செய்விக்க வேண்டும் என்று கேட்டார் அப்போ பாண்டிய மன்னன் தன் செலவிலே மிக கைதேர்ந்த சிற்பிய ஒருவனை வைத்து ஆண்டாளுடைய உருவம் இப்படி இருக்குமா என்று அவர் தந்தை அருகிலே வைத்து அதை வந்து அதே மாதிரி செய்வித்து இன்னைக்கு நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கர்ப்ப கிரகத்தில் ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் காலத்திலே பெரியாழ்வாருடைய மேற்பார்வையிலே வல்லபதேவ பாண்டியனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அது அங்கே வேறு எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அரசியும் அந்த ஊரில் நீங்கள் பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் தைலக்காப்பு உற்சவம்னு ஒன்று சொல்லுவாங்க அறுபத்தோரு மூலிகைகள் போட்டு காய்ச்சறாங்க அந்த தைலம் காய்ச்சறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஏழுபடி நல்லெண்ணெய் பசும்பால் நெய் எளனி இந்த மூலிகைகள் எல்லாம் போட்டு நாற்பது நாள் காய்ச்சி அதை எட்டு நாளைக்கு தைல காப்புக்கு பயன்படுத்துவாங்க சகல நிவாரணின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மார்கழி மாதம் போய் இந்த தைலக்காப்பு உற்சவத்தின் போது தைலம் கிடைக்குமானா இன்றைக்கி பெரிய பாக்யசாரி இது என்ன அப்படின்னா பூமியிலே பிறந்து வளர்ந்து பூமியில் பிறந்த ஒரு மானிட பெண்ணா இருந்தவளை வைகுண்ட கைப்பிடித்து கொண்டு சென்றான் அந்த தொடர்பு எதை நமக்கு நிரூபிக்கிறதுன வைகுண்டம் கோடானு கோடி மைல் தள்ளி இருந்தாலும் அந்த வைகுண்ட நம்மை மறப்பதில்லை ஒரு நாளும் நம்மை விட்டு பிரியை எண்ணுவதில்லை நீங்க எந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் நான் உங்களை விடவில்லை இல்லை என்று ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் நினைவாக அவளை வைத்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி எழுத சொன்னார் சில பேர் கேட்கலாம் கோவிலில் இருக்கிற சாமியை கும்பிட்டு நமக்கு வரம் கிடைக்க மாட்டேங்குது இன்னமும் லட்சக்கணக்கான மயில் தள்ளி இருக்கிற சூரியனை கும்பிட்றாங்களா டிஸ்டன் ரிமோட்ல அங்கிருந்து நமக்கு வரம கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்குதான் சொன்னேன் வைகுண்டநாதனுக்கும் ரங்கமன்னாருக்கும் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது அதனுடைய ஒரு விளைவை நாம் இன்றும் பார்க்கிறோமே திருப்பதியில ஒரு அதிசயம் என்னென்ன திருப்பதி ஏழுமலையான் பாலாஜி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ற போது அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய இரண்டு பிராட்டிமார்களையும் ஆபரணங்களோடு சேர்ந்து களைந்து வைக்க வேண்டும் கலைஞ்சிட்டு தான் அவன் திருமஞ்சனம் பண்ணணும் பிராட்டிமார்களை பிரிந்திருக்க பெருமாள் மனம் சகிக்க மாட்டான் அது அவனுக்கு இஷ்டமில்லாத ஒரு விஷயம் ராமானுஜர் காலத்தில் ராமானுஜருக்கு சொன்னாங்களாம் இப்படி இருக்கே சுவாமியை நான் என்ன பண்ணுறதே அப்படின்னு அப்போ சொன்னாரா பிராட்டிமார்களை பிரிந்திருக்கும் சோகத்தை அவனுக்கு தனித்து நாம் திருமஞ்சனம் முடிக்கிற வரைக்கும் அவனை குஷியாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னன்னா அச்சகால் வந்து திருமஞ்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே இங்கே ஒரு இயல் சேவை கோஷ்டி என்ன பண்ணணும் தெரியுமா உரத்த குரலில் திருப்பாவையின் நாச்சியார் திருமொழி சேவிக்கணும் இந்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி சேவிக்கிற போது அதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த மயக்கத்தில் இதை மறந்துருவாகும் பிராட்டி மாடெல்லாம் கிளப்பிட்டாங்களா பாவையை அப்படின்னு நினைக்க மாட்டான் அதுக்குள்ள நீங்க திருமஞ்சனத்தை முடிச்சிடணும் முப்பது திருப்பாவையும் அந்த நாச்சியார் திருமொழியும் முடிகிறது கூட திருமஞ்சனம் முடிஞ்சு போகும் அது இன்னைக்கும் நடக்குது திருப்பதியில பல பேருக்கு தெரியாது திருப்பதியில என்னென்ன நடக்குதுங்கிறது பலருக்கு தெரியாது லட்டு ஒன்று தெரியும் மூன்று ரூபா லட்டு பத்து ரூபா லட்டு இருபது ரூபா லட்டு வேற என்ன தெரியும் அப்படி ஒரு ஐதிகன் எதனால வருகிறான் அப்படின்னா எங்கோய் இருக்கிற வைகுண்டத்துக்கும் இங்கிருக்கிற வையகத்துக்கும் நான் தொடர்பு கொண்டேன் கொள்வேன் என்றும் கொள்வேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஒரு ஆண்டாலை நான் ஆட்கொண்டேன் அதுபோல இந்த சூரியன் என்ற கிரகம் எவ்வளவோ உயரத்தில் இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு எறும்புக்கும் அந்த சூரியனுக்கும் தொடர்பு உண்டு அதை தான் இதில் சொல்றார் அதனால் வந்து தூரம் என்பது ஒரு நாளும் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது அப்படின்னு அப்போ இன்னொரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரியக்குடி ராமானுஜயங்காரும் ஒரு வித்வான் இருந்தார் அவர் தான் முதல் முதல்ல ஸ்ரீவல்லிபுத்தூரில் திருப்பாவை முப்பது பாசுரத்துக்கும் சொந்தமாக ராகம் அமைச்சு பாடினார் அது வரைக்கும் திருப்பாவைக்கு இப்போ பாடுறாங்களே அந்த ராகம் இல்லை சும்மா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாசுரத்துக்கு இன்ன ராகம் தான் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் நாதமுனிகள் நாலாயிரத்துக்கும் நாலாயிரம் பாசுரத்துக்கும் இன்னதுக்கு என்ன ராகம்னு நிர்ணயித்தார் பின்னால் என்ன ஆகி எழுத்து வடிவில் அது நின்று போச்சே தவிர இன்னும் ராகம் இப்படி தான் பாடணுங்கிற அறிவு கண்டினியூட்டி விட்டு போச்சு இந்த அரியக்குடி ராமானுஜெய்யங்கார் தான் முத முதனே திருப்பாவையில் ஒவ்வொரு திருப்பாவைக்கும் என்னென்ன ராகமாக தான் இருக்கணும் அதுக்கு என்னென்னது காரணம் என்று நிர்ணயித்து வைஷ்ணவ சபையில் அதுக்கு அங்கீகாரம் வாங்கி தானே ஸ்ரீவில்லிபுத்தூரில் உட்காந்து ஆண்டாள் சன்னிதில் அதை பாயின அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ வசந்தகுமாரி வந்து அதை அப்படியே பாடி பிறகு கேசட்டா வந்து எனக்கு உலகெங்கிலும் பாப்புலராக இருக்குது இப்போ பின்னால் பாடறவர்களெலாம் கூட அந்த ராகத்தை அனுசரித்து தான் பாடுகிறார்கள் இந்த அரியக்குடி ராமானுஜயங்கார் ரொம்ப பிரபலமானவர் ஒரு முறை டெல்லி மந்திரி ஒருத்தர் இவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நம்ம வீட்டில் பாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போய் சொன்னாரன் நான் சபையில் தான் பாடுவேன் பகவானுக்காக தான் பாடுவேன் மந்திரிக்கு வந்து பாடமாட்டேன்ட்டேன் அதை சொல்கிறதுக்கு தைரியம் பண்ணணும் அவர் மந்திரி ஆ ஒன்று உருட்டி மிரட்டி பார்த்தார் முடியாத உணர்ந்த ஆனதை பார்த்துக்கோட்டேன் அப்படிப்பட்ட ஆள் ரொம்ப நகைச்சுவையான பெருவழி கூட ஒருத்தரவை அவர் கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கிற போது முன் வரிசையில் உட்கார்ந்த அவர் ஆளே ரசிக்கிறது விட்டுட்டு இவர் மூக்குப்பிடி போடுறதை எண்ணம் ஆரம்பிச்சிட்டானோ அவருக்கு மூக்குப்பிடி போடுற பழக்கம் உண்டு இவர் மூகுப்பொடி முதல் விஷம் போட்ட உடனே முன்னெல்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படின்னு நானான் இது என்ன இப்படி ஒருவேள் காட்டுறான் ஒன்று ஒன்று நினைச்சு போக வேண்டியதானே பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது விஷம் கொடி போட்ட உடனே இப்படி நானான் ஓஹோ நம்ம பொடி போடுறத என்னானா அப்படின்ட்டு இப்போ பாடிக்கிட்டே இருந்தேன் ஏழு தடவை பொடி போட்ட உடனே ஏழு நம்பர் காமிச்சுக்கிட்டு இருந்தான் எட்டாவது தடவை அவன் பாட்டில் வைக்க ஆரம்பிச்சுட்டான் இவர் எட்டாவது விஷயம் பொடி போட்ட போது அவன் கவனிக்கலை இவர் ஒன்றே என்ன முன்னாள் சங்கீதத்தை நிறுத்திட்டு அப்பனே இது எட்டாவது தடவை இப்போ நோட் பண்ணிக்கோ அப்படின்னார் சபையே சிரிச்சிருச்சு ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஆளு அப்படி இந்த அரியக்குடி ராமானுஜயங்கார் திருப்பாதிக்கு ஏன் ராகம் போட்டார் என்றால் இங்கே திருப்பதி எம்பெருமானை மகிழ்விக்க ரங்கநாத பெருமாளுடைய உள்ளம் குளிர்விக்க அந்த பாசுரங்களுக்கு அவ்வளவு மவுசு வேதங்கள் ரிஷிகளால் மந்திர திருஷ்டாக்களால் சாட்சாத் மந்திரங்கள் அதில் வச்சிருக்கிற பிரியத்தை விட மதிப்பை விட பெருமாள் வந்து ஆண்டாளுடைய தமிழ் பாசுரங்களுக்கு வச்சிருக்கிறார் காரணம் என்ன அது தமிழ்கிறதுக்காக இல்லை அது வந்து பாசுரம் என்ற அந்தஸ்தை எப்போ அடைஞ்சது ஆண்டாளுடைய உள்ளத்திலே ஒரு ஆழ்வாருக்கு இருக்க வேண்டிய நாயக நாயகி பாவனை என்ற பக்தி வந்ததுனால அந்த பக்தியோடு அவள் சொன்ன சொல்லெல்லாம் வேதத்தை விட சிறந்தது என்கிற பாவனையில அவர் நினைச்சார் அவர் வந்து ராமானுஜர் இந்த கூரத்தாழ்வாருடைய கண் பறிப்பு சம்பவத்தினால் மனம் வருந்திய சூரியனுக்கு இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற சூரிய சதகம் இந்த சூரியனுக்கு அரியம் விடுறபோது தான் வைணவத்துக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட எதிரிகள் ஒழியட்டும் என்று சொல்லி மந்திரம் சொல்லி அரியமிட்டார் சூரியனை நோக்கி செய்ய வேண்டியது அது மூன்று தடவை தீர்த்தம் எடுத்து முடிச்சுட்டார் நாலாவது தடவை தவறு கை வந்துருச்சு மந்திரம் சொல்லியாச்சு அதை என்னடா பண்றதுன்னா பெருமாளுடைய எதிரிகள் ஒளியட்டும்னார் அந்த கிணமே அந்த கூரத்தாழ்வாருடைய கண்ணை பறிச்சு அந்த சோழனுக்கு கழுத்துல கண்டமாலை என்ற நோய் வந்தது நாற்பது நாட் செதுப்பிடும் அப்படி இந்த சூரியனை ராமானுஜர் சூரிய நாராயணனாகவே பாவித்திருந்தார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படித்தான் சொல்லியிருக்குற சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு சூரியனுக்கும் பூமிக்கும் தொடர்பு உண்டு மக்களுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு என்ற பல்வேறு தொடர்புகளை இங்கே காட்டுறாரு இன்னின்னு காரணத்தினாலே சூரியன் வந்துவிட்டான் என்று சொல்லுகிறேன் லாவானேகி சந்திரகாந்தை சுட்ட திம்பிரதையா அதாவது உங்களுடைய அஜான இருட்டை நீக்குவது போல இரவு முழுக்க இந்த உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த இருளை அவன் நீக்கிவிட்டான் அது நீக்குகிறது என்பதை காட்டு முகத்தான் அருணோதயத்தினுடைய கதிர்கள் தெரிகின்றன அப்படின்னு சொன்னேன் இப்போது சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாலேயே சில சமயங்களில் ஒரு வால் நட்சத்திரம் வர்றதுனாலையோ அல்லது சில வெண்மேகங்கள் தோன்றுவதாலையோ நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம் இப்போல்லாம் அம்மாவாசை அன்னைக்கு பரிபூர்ணமாக இருட்டு இருக்கிறது இல்லை நீங்கள் அடுத்த அம்மாவாசை நீ கவனித்து நான் சின்ன பிள்ளையாக இருந்த போதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் விளக்கு இல்லாத இடத்துல போனீங்கன்னா எதிரை ஆள் மேலே முட்டிக்கணும் அல்லது தூண்டில் செகுத்துல முட்டிக்கணும் அவ்வளவு கும் இருட்டாக இருக்கும் ஆனால் இப்போலாம் நீங்கள் அம்மாவாசையை பாருங்கள் அம்மாவாசை அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்டு எரியாதபோது கூட விழிச்சா இருக்கு அது ஏன்னு யோசிச்சிங்களா கண்டுபிடிச்சிங்கள பிறந்து செயல்பட்டால் வரப்போகிற பெரும் கேடுகளுக்கு அது அறிகுறியுமா கோபம் கொதிப்பு இது சுனாமி இப்ப மட்டும் இல்லை உற்காலத்திலேயே சிலப்பதிகாரத்திலேயே சுனாமி வந்திருக்கு அதாவது இந்த பகுரு ஆறு மலை அடுக்கம் இதையெல்லாம் வந்து கடல் கொண்டது ஒரு காலத்தில் கபாடபுரம் என்ற ஊர் இருந்தது காவிரி பூம்பட்டினம் என்ற ஊர் இருந்தது இவற்றை கடல் கொண்டு விட்டது என்று சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் கடல் ஏன் கொள்ளுது மக்களும் மன்னரும் நெறி பிறழ்ந்து கிரகங்கள் தம்முடைய நெறியிலிருந்து பிறழ்கின்றன அப்போ என்ன ஆகுது இயற்கையின் சக்திகள் மனிதர்களை சபிக்கின்றன அவனுக்கு ரெகுலராக கிடைக்கிற மழை கிடைக்காம போகுது ஒழுங்காக இருக்கிற கடல் சொன்ன பயிற்சி கேட்க மாட்டேங்குது எல்லாம் நடக்குது அதனால இப்போ நிமித்திகர்களும் ஜோதிர்களும் சொல்றாங்க அம்மாவாசனைக்கு இவ்வளவு வெளிச்சமா இருக்குதுன்னு அறிவு சந்தோஷமா இருக்கிறானுங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம மேல கடவுளுக்கு எவ்வளவு பெரியமா போய்சானா இனி அம்மா வாசனைக்கு கூட இருடா இவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்றான் அம்மா வாசனைக்கு இருட்டா இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு வெளிச்சமா இருக்கணும் அதுதான் முறை இப்ப எல்லாம் தலைகளாக போய்கிட்டு இருக்கு இனி போக போக பேர் ஆபத்துகள் வரப்போவதற்கு அதெல்லாம் அறிகுறி இதெல்லாம் சாஸ்திரத்துல அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கிறான் அப்படி இந்த திமிரம் இருட்டு நீங்கியது அது சந்தோஷத்துக்குரிய விஷயம் அது இருட்டு இருந்தது என்பதை காட்டுகிறது சுத திமிரதையாம் தானவாத்து தாரகாணம் நட்சத்திரங்களுடைய ஒளி குன்றுவதையும் நாம் பார்க்கிறோம் நட்சத்திரங்களுடைய ஒளி சூரியனுடைய ஒளியினா ஒளியினாலே தான் மங்கம் சாதாரணமா நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா கடுகு மாதிரி தெரியுது அது எவ்வளவு பிரகாசம் கொடுக்குது கடுகு மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்டது ஜோதிஷத்துக்கே வந்து என்ன பேருன்னா நட்சத்திர சாஸ்திரம் என்று தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவான் வாட் தார்ஸ் ஃபார் டெல் அப்படின்னு வாட் தி பிளானட்ஸ் போடுறது இல்ல வாட் தி ஸ்டார்ஸ் ஃபார் டெல் அப்படின்னு இப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் கொச்சையா பேசிக்கிற ஏ என்னையா அவனை பார்த்தா உடனே அவன் அக்காலை பிடிச்சா தங்கச்சி சேர்ந்து விடுறான் அவனுக்கு அப்படின்னா எல்லாமே ஸ்டார் மாதிரியான என்ன பண்றது அவன் என்ன ஸ்டார்ல பிறந்தானோ அப்படின்னா அப்போ இப்பவும் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை சொல்லும் கிரகங்கள்னு சொல்றது இல்லை நட்சத்திரம்னு தான் சொல்றான் கிருஷ்ணமூர்த்தி பத்தி ஜோதிஷத்திலே கிரகங்களை விட கிரகங்கள் எந்த நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஒருவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்போ கடுகு போல் தோற்றம் அளிக்கும் அந்த நட்சத்திரங்கள் மனிதனுடைய வாழ்வை எப்படியாக ஆக்கிரமிக்கின்றன அப்போ அந்த நட்சத்திரங்களுடைய ஒளி மறை எதிரா எங்கேன சூரியன் வந்தவுடனே அவன் மறைகிறான் இது என்ன காரணம் என்றால் சூரியன் தான் எல்லா கிரகங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவன் நட்சத்திரங்களுக்கு ஒளி வெளிச்சம் கொடுக்கிறவனும் அவன் சந்திரனுக்கும் அவன் தான் பூமிக்கும் அவன் தான் அவன் அருகாமையினாலே மற்ற கிரகங்கள் ஒளி இழக்கின்றன ரொம்ப க்ளோஸ் அப்ல ரொம்ப கிட்ட போற போது நமக்கு தெரிகிறது இல்லை அதுவும் நல்லதில்லை சூரியனை விட்டு விலகித்தான் கிரகங்கள் இருக்கணும் என்று சொல்லுவார்கள் ஜாதகத்துல சூரியனிடமிருந்து அஞ்சு கட்டம் ஆறு கட்டம் தள்ளி எல்லா கிரகன்னு எட்டப்போய் விழுகணும் எல்லாம் சூரியனை சுத்தியே இருந்துச்சுன்னா துரதிருஷ்ட ஜாதகம் இந்த சூரியன் அவ்வளவு சாப்பிட்டுருவான் அதுபோல நட்சத்திரங்களை அவன் அமைக்கிற ஒரு பெரிய ஜோதிஷ ரகசியத்தை சொல்றேன் அன்னாடம் சூரியன் வந்தோடனே நட்சத்திரம் மறைதா என்ன அதையே சொல்றாரு என்றால் அங்க இருக்கிற அந்த வானிலையானது வையகத்து வாழ்வை எப்படி பாதிக்கிறது என்று சொல்ற தாரவாத் தாரகான ஏன அங்க ஆலோக லோபாத் ஆலோகம் என்றால் ஒளி அந்த ஒளியானது நமக்கு குறைகிறது தெரிய மாட்டேங்குது தெரியாதபடி இந்த சூரியன் சந்திரனை வெறும் வெளிச்சவட்டமாக ஆக்குகிறானே தவிர மனிதர்களுக்கு புலப்படக்கூடிய ஒளியாக அது இல்லை ஒன்று தெரிகிறது ஒன்று தெரியாம இருக்கிறதுங்கிறத ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா இந்த பரமபத வாசலுக்கு எதிராக அஞ்சு குழி மூணு வாசல்னு ஒரு இடம் இருக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியறது ஸ்ரீரங்கம் போறாங்க அவங்க பாட்டுக்கு ரங்கநாண் செஞ்சுட்டு வந்துடுறாங்க பரமபத வாசலுக்கு அஞ்சு குழி மூணு வாசல்னு இருக்கு அது என்னான்னா தரையில் அஞ்சு குழு இருக்கிற ஐந்து விரல் வலதுகை ஐந்து விரலை வச்சு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற வாசல் இந்த பக்கம் இருக்கிற வாசலை பார்க்கணும் அதை ஈஸியாக பார்த்துருவீங்க ஆனால் எதிர்கிற பரமபிரத வாசலை பார்க்கணுன்னா தொந்தி இருக்கிறவங்களுக்கு முடியாது தொந்தி இல்லாமல் உடம்ப வளைச்சா அது தெரியும் அதுக்காக தான் ஆண்டாள் சொல்கிற பாவை நொன்பு இருங்கள் ஏண்டான்னா மார்பை விட இடுப்பு பெருசாக போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த நோன்பு இருக்கிற காரணத்தில் யாவது உங்களுக்கு வயிறு கொஞ்சம் வந்துச்சுன்னா இதையும் பார்க்கலாம் இந்த வலதுகையை எடுக்காமல் கொஞ்சம் உடம்பை வளைச்சிங்கன்னா பரம்பத வாசல் தெரியும் அதான் அஞ்சு குழி மூணு வாசல் இது உங்கள் பார்வைக்கு மறையுதுன்னா எவ்வளவு சாப்பிட்டால் உங்களுக்கு இந்த பரமபிரத வாசல் தெரியுதோ அவ்வளோ மட்டும் சாப்பிடுங்க அதுக்குமே சாப்பாட கட் பண்ணிக்கோங்க அதான் பார்வை நோன்பு நோற்றல் அப்படின்னு நெய் பாலுண்ணோம் என்ன அர்த்தம் கொஞ்ச நெஞ்சமாக நெய் முழுங்குறோம் நம்ம கேசரி செய்கிறப்ப அதே மாதிரி பாலன்னு சொன்னால் எப்படி கத கதக்குன்னு ஆடையோட ஐநூறு எம்எல் அறுநூறு எம்எல் சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கு ஒரு அளவு வேணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி சொன்னார் அப்போது பகவானுடைய பரமபத வாசல் நமக்கு கண்ணை விட்டு எப்போ மறையுதுடான ஒவ்வொரு கிட்டங்களும் மறையிதுடானா எப்போ சாப்பாடு அதிகமாகுதோ அப்போ பகவான் விலகி போயிடுறான் எப்போ சாப்பாடு கம்மி ஆகுதோ பகவான் நெருங்கி விடறான் அப்போ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்க இந்த உடம்பு சதை குறைய குறையதான் உங்களுக்கு பகவான் விரும்பி வரான் அதுதான் இங்க சொல்றேன் நட்சத்திரங்கள் சூரியன் வந்தவுடனே மறைகின்றன நட்சத்திரங்கள் என்பது இங்கே எடை காட்டுதென்றால் நமக்கு எழுதப்பட்ட தலை எழுத்து நம்ம ஜாதகம் ஜாதகத்தில் எழுதப்பட்ட துர்பலன்கள் அதையெல்லாம் இந்த சூரியனுடைய அருளாலே மறைகிறது சூரியனுடைய அனுகிரகம் இருக்குமானா நீங்க எவ்வளவு மோசமான நேரத்தில் துரதிருஷ்டத்தில் பிறந்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல பலனே நடக்கும் அப்படின்றார் நம்ம இவர் செம்பை வைத்தியநாத பாகவதன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா இவர் ஜெயசுதாசுடைய குரு அவருக்கு திடீர்னு குரல் உடைஞ்சு போச்சு பாட்டு வரல அப்போ என்ன பண்ணார் அது ஜாதக நாங்க என்ன ஜாதகமாக இருந்தாலும் பகவானுடைய அருளால் மாறும்னு குருவாயூரை பண்ண வேண்டுதல் வைச்சார் ஏன்னா இன்னிலிருந்து எனக்கு கச்சேரியில் கிடைக்கிற வரும்படியில் சரிபாரி குருவாயூர் கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு குரலை கொடுத்துரும் நீ குரலை கொடு நான் பணத்தை கொடுக்குறேன் அதே மாதிரி அவருக்கு நாற்பது நாளில் மறுபடியும் குரல் வந்துருச்சு உடனே கடு அவர் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் அந்த பணத்திலையும் சரிபாதி சரிபாதி அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு குருவாதி இருக்காச்சர் அப்படி ஒரு பழக்கம் வச்சுருந்தேன் இந்த செம்பை வைத்தியநாத பாகவத பற்றி சொல்லும்போது இசை விமர்சகர் சுப்புடு தருந்தார் சுப்புடு தெரியுமா அவர் எல்லாரையும் பிடிச்சி சாட்டையேடிப்பார் அந்த சுப்புடு சொல்கிற செம்பை வைத்தியநாத பாகவதரை பற்றி ஒரு நல்ல வெங்கலை அண்டா எடுத்துக்கோங்க அதை புளி போட்டு விளக்குங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வையுங்க அதுதான் செம்ப வைத்தியநாத பாகவத்த என்னென்னா அவர் துணி அப்படி வெங்கல துணி பாடினாருனா பெசு இல்லாமல் கணீர்னு இருக்கும் குரல் இப்போ வர்ற பாடகர்களுக்கெல்லாம் கிசு கிசு கிசுதான் பாட முடியுது வாயை திறக்க மாட்டேங்குது ஒரு வாய்ஸ் எழுப்ப மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பழைய பாடகர்களை கேட்டால் அதான் சொல்கிறாங்க ஓப்பனாக பாடினா என்ன எல்லாம் வாய முடிக்கிட்டே பாடுறீங்களே என்ன எங்களால் அவ்வளோதான் முடியுதுன்றாங்க அப்போ சாரீரம் கே கே சுந்தரமாலுக்கு இருந்தது எஸ்ஜி கிட்டப்பாவுக்கு அப்படி இருந்தது கணீர்னு இருந்தது அப்படி எதுக்கு சொல்ல வர நமக்கு ஜாதகரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்களை அவன் நீக்குகிறான் அப்படிங்கிறத சூரியன் வர நட்சத்திரங்கள் மறைகின்றன அப்படின்னு சொல்றேன் எப்போ ஏற்பட்ட ஒரு இக்கட்டையும் அவன் போக்குவான் கஷ்டம் வரும்போது நாம் முதல்ல கடவுளை நினைக்கணும் அதை கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு வருமுன்னு காப்பதே மேலென்று கடவுளை நினைக்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா நல்லபடி ஏதாவது ஒரு ஒரு ஜோக்கோட சமீபத்தில் பார்த்தேன் இரண்டு வாலிபர்களை போலீஸார் கைது செய்தார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார்கள் அவங்க வந்து சார் சார்னு கெஞ்சினாங்க அதெல்லாம் முடியாதுப்பா சட்டப்படி நீங்கள் பண்ணுற காரியம் தப்பு தான் உங்களுக்காக ஒரே ஒரு சலுகை கொடுக்க முடியும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிக்கிங்க ஒரு தடவை ஃபோன் பண்ண அனுமதிக்கிறேன் அப்படின்னு உடனே இங்கே ரெண்டு பேரும் குச்சி குச்சுன்னு பேசி ஃபோன் பண்ணோம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் யாருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல லாயருக்கு ஃபோன் பண்ணாங்க லாயர் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்களே யாரும் வருவாங்க இல்லை வந்து வெயில் எடுத்துகிட்டு போவாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருபது நிமிஷம் கழித்து ஒருத்தன் வந்தான் இந்த ரெண்டு வாலிகளுடைய பெயரை சொல்லி கேட்டான் ஆமாம் இங்கே தான் இருக்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னா நாங்கள் பிஸா கவுண்டர்லேருந்து வர்றவங்க பிஸா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஃபோன் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டால் கூட இவருக்கு பிஸ்ஸா நினவு இருக்கு நீ லாயருக்கு ஃபோன் பண்ணுறானு ஃபோனை கொடுத்தா அவன் யாருக்கு ஃபோன் கேட்காம பாருங்க அப்போது துன்பம் நேர்கையிலும் நாங்கள் இந்த உலகில தான் நினச்சிக்கிட்டு இருப்போமே தவிர அதுக்கு மேலே போக மாட்டோங்கிற ஒரு இக்கட்டில் நம்ம மாட்டிடுமெல்லாம் மூட்டுப்பூச்சி என்ன கடி கடிச்சாலும் கொசு என்ன பொடுங்கு பிடுங்கினாலும் ஒரு தட்டி விட்டுகிட்டே சினிமா பார்த்துட்டு உட்காந்துருவோம் இவ்வளோ மூட்டுப்பூச்சி கடிக்கிறதே இவ்வளோ கொசு ஊசி ஏற்றுதே மலேரியா வருமே அதை பற்றி கவலை இல்லை போய் தள்ளி உட்காந்துக்கும் அதை பற்றி என்ன உலகில் இன்பங்களில் மனம் ஆழ்கிற போது இந்த துன்பங்களும் இடைஞ்சலும் அவர்களுக்கு உறுத்தலாக தெரியவில்லை அதுதான் இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறார் துன்பம் நேர்வதற்கு முன்பே அவனிடம் விண்ணப்பம் செய்யுங்கள் கீழே சொல்ற தாவத்து ஆவிர் பவந்தி நதுவும் பரிபூர்ணமாக வெளிவராத அந்த இளஞ்சூரிய கதிர்களே உங்களுக்கு இவ்வளவு வரவு செய்யலாம் என்றால் அவன் பரிபூர்ணமாக கண் உங்கள் வாழ்வு எவ்வளவு வளம் தரும் நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்ற அடுத்து உபகதம் அகசாம் ஓஷதீனாம் லயேன சந்திரனுடைய ஒளி மறைகிற போது மூலிகைகள் மூடிக்கொள்கின்றனங்கிறேன் இது நல்லதா கெட்டதா மூலிகைகள் இலை திறந்து இருக்கிறது தானே மனிதர்களுக்கு நல்லது மூலிகைகள் மூடிக்கொள்வதை இவர் ஒரு வர்ணனையாக வர்ணிக்கிறாரே அப்போ சூரியன் வந்தால் மூலிகை மூடிக்குமா அது நமக்கு நல்லதில்லையே அப்படின்னு கேட்டால் இதுக்கு சூட்சமார்த்தம் என்ன சொல்கிறார்கள் என்றால் மூலிகை எதற்காக ஏற்பட்டது நோயை போக்குவதற்காக ஏற்பட்டது நாங்கள் வைத்தியரை தான் நம்பியிருப்போம் என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு டாக்டர் இருக்கார் பிபிக்கு சர்க்கரைக்கும் அவர் தான் இருக்கார் ஆஸ்துமாவுக்கு அவர் தான் அது எது வரைக்கும்டானா நீங்கள் இரவிலே மூலிகைகளையும் நிலவையும் நம்புகிறவரை சூரிய நாராயணன் நம்பிட்டா அந்த மூலிகை உங்களுக்கு தேவையில்லை அந்த வைத்தியம் உங்களுக்கு தேவையில்லை வைத்தியம் இல்லாமல் வைத்தியோ நாராயணோ ஹரிகி வேதம் சொல்லுது டாக்டரில் ரொம்ப சிறந்த டாக்டர் யாருடானா அவன் பேர் நாராயணன் எந்த நாராயணன் இனிசல்னா கே நாராயணன் எல் நாராயணனா இந்த நாராயணன் வைகுண்ட நாராயணன் உங்க வைஷால் வீதி நாராயணன் இல்ல சொல்லி அவர் வந்து பெருமாள் தான் எல்லாத்துக்கும் மருந்து சகல நோய்களை நீக்குகிற ஆற்றல் அவனுக்கு உண்டு வெறும் சூரிய உபாசனையினாலே நோயில்லாத ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள் சூரியவர் சா என்ற ஒரு முனிவர் அவர் உடம்புல எந்த ரோகத்தினுடைய எந்த சின்னத்திற்கும் எந்த வயத்தியமும் பார்க்க முடியாதா எப்படி எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்டா நான் அன்றாடம் சூரியனை உபாசிக்கிறேன் எனக்கு உணவும் அவன் தான் மருந்தும் அவன்தான் நோயின்றி வாழ்கிறேன் அவனே ஆரோக்கியம் தருகிறவன் அவனே என்று சொன்னாலும் மூடிக்கொள்ளுகின்றன என்பதனுடைய தாற்பயம் என்ன சொல்றாருன்னா இனிமேல் மருந்துக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் மருந்து சாப்பிட்டு உடம்பு குணமாகிறது நல்லதா நோயே வராமல் இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்ற நோயே வராம இருக்கிறது நல்லது நோய் வந்து டாக்டர் போய் அங்க ஃபீஸ் கொடுத்து மெடிக்கல் ஷாப்ல போய் பணத்தை கொடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா தப்பான மருந்து ஐயோ திரும்பி ஓடி போய் என்னயா அவர் என்ன எழுதியிருக்காரு என்ன தெரிவித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் என்ன தேவையில்லாத வேற ஒவ்வொரு மருந்துக்கும் அதனால சூரிய வழிபாடு செய்கிறவர்களுக்கு நோய் இல்லை என்பதை அங்க சொல்றேன் என்ன சொல்ற ஓஷலினாம் லயேன மூலிகைகள் மூடிவிட்டன இனி சூரியன் வந்து மருந்துகளுக்கு வேலை இல்லை மருத்துவர்களுக்கு வேலை இல்லை அவன் ஆரோக்கியம் தருவன் ஆயுர் ஆரோக்கியம் பாஸ்கரே என்று சொல்லுகிறபடி அடுத்து ஆறோத்து உத்யமான யூகிக்க முடிகிறது அருளானது வருவதை பிரத்யட்சமா பார்க்கிற அளவுக்கு நம்ம யாருக்குமே ஞான பக்குவம் இல்லை ஆழ்வார்களுக்கு தான் பெருமாள் நேரடியா தோன்றி அருள் செய்கிறார் சைவத்தில நாயன்மார்களுக்கு தான் சாமி நேரடியே தோணி காசு கொடுத்திருக்கார் கையை பிடிச்சி சோறு ஊட்டியிருக்கார் என்னென்னமோ படிக்கிறோம் நமக்கு எப்படி வரும்டான ரிமோட்டாக தூரத்தில் தான் வரும் பகவானுடைய அருள் பகவத் சுரூபத்தில் வருதுன்னு சொல்கிறத விட நண்பர்கள் மூலமாக உதவி மூலமாக வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் உலக சாமி கும்பிட்டு சாமி ஒரு நாள் கூட எங்கள் வீட்டுக்கு வரலையே மதுரை திருவிளையாடு புராணத்தில் பாருங்கள் சிவபெருமான் தலையில் விறகு சுமந்து விற்றாராம் ஏமநாத பாகவதில் விரட்டுறதுக்கு எனக்கு ஒரு சாமியும் வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த கதை வேற இந்த கதை பானபத்தினுடைய பக்தியும் நம்ம பக்தியும் ஒன்றாகுமா அதுபோல நமக்கு அருள் செய்கிற இறைவனை எப்பொழுதுமே தூரத்திலிருந்து தான் அருள் செய்கிறான் பிறர் மூலமாகத்தான் அருள் செய்கிறான் அது எப்போது இன்டைரக்டாக தான் வரும் உற உறவினர் மூலமாக மனிதர்கள் மூலமாக அப்படி தான் வரும் அதை தான் சொல்றார் ஆறாத்து உப்ரேட்சியமான தூரத்திலே அவன் வந்து விட்டான் என்பதை யூகிக்கக்கூடிய அளவிலே வெளி தெரிகிறது இதுக்கு ஸ்தூல அர்த்தம் என்னன்னா இப்போதான் லேசாக அவனுடைய கீற்று வெளியே தெரியுது அதனால் அருணோதயம் ஆய் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் என்று சாமானிய அர்த்தம் ஆனால் சூட்சம அர்த்தம் இதுதான் அடுத்தது சடம் என்றால் சிறிது உதய தட்டாந்தர் ஹித ஹிதசிய அகிம்சா ஆகோங்கிற உதயகிரியை விட்டு சற்று விலகிவிட்டான் அப்படின்னு இந்த உதயகிரி எதை காட்டுகிறது அப்படின்னா சூரியனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற மறைப்பு இந்த உதயகிரி என்ற இரண்டு மலைப்பு மறைப்புகளுக்கு பின்னாலதான் அவன் வந்து மறைஞ்சுகிறான் அந்த உதயகிரியை விட்டு அவன் வெளியே வரும்போதுதான் இருள் பரிபூர்ணமா போகுது அதான் என்ன சொல்ற உதய தட்ட அந்தரகித என்றால் வந்து வெளிவருதல் விலகுதல் உதயகிரியை விட்டு வெளிவருகிறான் அந்த நேரத்திலே நீ வந்து எப்படி மறைத்திருக்கும் மலையை விட்டு வெளிவந்து எங்களுக்கு ஒளி வீசுகிறாயோ அது எங்களுடைய நிம்மதியையும் எங்களுடைய ஆரோக்கியத்தையும் எங்கள் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தடைகளை நீ விலக்குவாயாக என்பதற்காக இங்கே உதயகிரியில் அவர் விலகி இருக்கிறார் என்று அங்க சொல்றேன் நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஆள்களாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப சாமானியப்பட்டவங்களாக தான் தெய்வத்தினுடைய அருடாலே திடீர் என்று அவர்கள் கைதூக்கப்படுகிறார் இந்த விட்டலாச்சாரியார்னு ஒரு சினிமா ப்ரொடியூசர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப சாமான்யமான நிலைமையில் இருந்தவர் தான் அப்போது தெய்வத்தை நோக்கி அழுதபோது அவருக்கு ஒரு கனவு வந்ததான் உங்கள் வீட்டு வாசலில் நான் இருக்கிறேன்னு முனீஸ்வரன் சொன்னாரான் நீ வந்து எனக்கு கோவில் கட்டி என்னை கும்பிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை வரும் அந்த மூணு நாள் திரும்ப திரும்ப கனவில் வந்ததான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவர் செய்த போது பேய்பி சாசு படம் எடுத்துக்கிடு நல்லா ஓடும் அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு முனீஸ்வரன் சொன்னாரான் என்னடா ஒரு நல்ல படமாக சமூக படமாக புராண படமாக ராமாயணம் பெய் பிசாசு படம் எடுக்க ரொம்ப தயங்கி தயங்கி பெய் பிசாசு படம் மொதல் மொதன்னு எடுத்துக்கிட்டாராம் தென்னிந்தியாவிலேயே அப்போ பெய்ய பிசாச படம் யாருமே எடுக்கலை இவர் தான் எடுத்தார் முத மெயின் தீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சார் சினிமாவில் ராமனோ கிருஷ்ணனோ ஒரு பெய் இருந்தது அப்படி தான் ஆரம்பிப்பார் அது ஒருத்தனை பிடிச்சிக்குச்சு அது அவன்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சது அப்படி தான் எல்லா கதையும் அப்படி வரும் வெறும் பெயை வச்சு படம் எடுத்தே கோடீஸ்வரன் ஆயிட்டார் ரொம்ப மிகப்பெரிய நிலைமைக்கு அமிதாப் பச்சன் ஒரு காலத்தில் எவ்வளவு சாதாரணமா இருந்தார் உயர்ந்த நிலைமைக்கு போன ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் ஷூட்டிங்க்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினேன் அது மட்டும் இல்ல இப்ப அவர் மார்க்கெட்ல இல்ல இன்னைக்கு நிலைமையில அமிதாப் பச்சனை பற்றி ஒரு புக்கு வெளியே வந்திருக்கு அந்த புக்கோட விலை என்ன தெரியுமா ஆயிரம் ரூபாய் ஒரு போட்டோ கூட இல்லதுல வெதும் அமிதாப் பச்சனை பற்றி விவரம்தான் இருக்கு அப்ப அவரை பற்றி புத்தகம் முத கொண்டு ஆயிரக்கணக்கில் விற்கிறதுனா அவர் எவ்வளவு பெரிய காஸ்ட்லி மேன் ஆகிட்டாரு காரணம் என்னென்னா வேற எந்த நடிகர்கிட்ட இல்லாத ஒரு மனைவி அவர்கிட்ட உண்டு தன்னை விட வயதில் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் லைட்டு பாயா இருந்தாலும் பியூனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் காலத்தோட்டு போனங்கிற பழக்கம் அமிதாப் பச்சனுக்கு அன்றும் உண்டு இன்றும் உண்டு என்றும் உண்டு திரையுலகலை யாருக்கும் இல்லாத பழக்கம் அய்யோ சொல்லவர் என்ன இந்த தெய்வீகத்தினாலே தெய்வ மகிமையினாலே சின்னவன் பெரியவனாவதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் அதை தான் இங்கே சொல்ற உதயகிரியை விட்டு விலகி எளஞ்சூரியன் பெருஞ்சூரியன் ஆவது போல உங்கள் வாழ்வு விரிவடையட்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததே அஹிம் ஆம்சஹ என்றால் ஹாட் நாட் கோல்டு அதாவது ஹிம் அப்படின்னா பனின்னு அர்த்தம் அ ஹிம் அப்படின்னா எதிர்ப்பதம் ஹிமாலயாஸ்ன்னு ஏன் பேர் வந்தது ஹிம ஆலயம் ஹிமாலயம் ஹிமனா பனி ஆலயம்னா இருப்பிடம் பனி இருக்கக்கூடிய இருப்பிடம் பனி இருப்பிடம் ஹிமாலயங்கிறதுக்கு வார்த்தையை அர்த்தம் பனி இருப்பிடம்னு அர்த்தம் பனி பணி உறைந்திருக்கிறார் உலகத்திலேயே அம்சுகு அம்சுகுன கதிர் குளிர்ச்சி அல்லாத உஷ்ணமான கதிர உள்ளவன் யாரு என்றார் சூரியன் இந்த சூரியன் ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு வேலை பண்றான் இமயமலையில் இருக்கக்கூடிய பணியை உருக வைத்து நதிநீராக மாற்றி அதை கடலிலே சேர வைக்கிறான் முதல் வேலை அது கடலில் சேர்ந்த பிறகு அதே சூரியன் அந்த கடல் நீரை மறுபடி உறிஞ்சி மேகமாக மாற்றி மழையாக கொண்டு வருகிறான் அது என்னென்னா ஒரு போஸ்ட்மேன் வேலை இங்கே இருக்கிறது அங்கே கொண்டு போய் அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு போய் எங்கே மழை வேணுமோ அங்கங்கே கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அது ஒரு போஸ்டல் சிஸ்டம் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த போஸ்டல் சிஸ்டம் நம்ம நாட்டு போஸ்டல் சிஸ்டம் தான் சொல்லி அகில உலக ரீதியிலே அங்கீகாரம் ஆகிருக்கிறது இந்தியா விட பன்மடங்கு பெரிய நாடு சீன நாடு மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் ஆனால் அங்க வந்து மொத்தமே ஐம்பத்தி ஏழாயிரம் தபால் ஆபீஸ் தான் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஆனா இந்தியாவில் ஒன்றரை லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு ஒரு லட்சத்தி மேல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு என்னன்னா இன்டர் கம்யூனிகேஷன் அவ்வளவு தூரம் பட்டி தொட்டிக்கெல்லாம் இப்போ பின்கோடு நம்பர் கொடுத்துட்டாங்க பெருமை பேரு வீதி போட்டு பின்கோடு போட்டி போய் சேர்ந்துடும் அவ்வளவு ஒரு ஒரு இன்டெலிஜென்டான ஒரு போஸ்டல் சிஸ்டம் உலகத்திலேயே எங்கே பார்க்க முடியாது பிரான்ஸ்ல சொல்லிக்கிறாங்க எங்க நாடுகள்லாம் கொஞ்சம் அட்ரஸ் எழுதக்கிட்டா முன்னப்பெண்ணி இருந்தா அது அங்கே கிழிச்சு போட்டுருவாங்க போஸ்ட்மேன் டெலிவரி பண்ண மாட்டான் ஆனா இங்கே அப்படி எப்படி இருந்தாலும் போஸ்ட்மேன் என்ன நினைக்கிறான் ஐயோ யார் யாருக்காக எழுதுனாங்களோ என்ன இருக்குதோ விஷயம் தெரியலையே என்று ஒரு மனிதாபிமானத்தோட தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டே கொடுத்துறோம் இல்லாடி கூட டிஎல் சொல்லி டெலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு வச்சு எப்போ வேணாலும் போய் கிளைம் பண்ணலாம் அப்படிதான் அது அதுபோல் இங்கே ஒரு போஸ்ட் மேனாக சூரியன் செயல்படுகிறான் அதுக்கு தான் வந்து அஹிம்ங்கிற வார்த்தையை சொல்றேன் ஹிம் என்ற பணியை உருக்குபவன் உருக்கக்கூடிய கதிர்கள் உள்ளவன் அவன் தான் காரணம் பார்க்கறதுக்கு உஷ்ணமாக தெரிஞ்சாலும் அவனுடைய உஷ்ணத்தினாலதான் எங்கேயோ இருக்கிற இமயமறையினுடைய பணி நதிநீராக மாறி கடலிலே சேர்ந்து மறுபடி மழை நீராக மாறி மழையில்லாத இடங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணான் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி பணம் இருக்கிற இடத்துல அந்த பணத்தை எடுத்து பணம் இல்லாத இடத்துல ஏழைக்கு போல இங்கே சூரிய பகவான் பனியாயிருக்கிறவனை அஹிம் அதாவது பனியை உருகும்படி செய்து தன் கதிர்களாலே நதிநீராக்கி அதை கடலுக்கு கொண்டு சென்று அந்த கடல் நீர் மறுபடி மழையில்லாத இடங்களிலே சென்று சேரும்படி பண்ணுகிறான் அதனால அகிமாம்சோஹோ என்ற ஒரு அழகான ஒரு சொல் சூரியனுடைய பெயர் அது சூரியனுடைய பல பெயர்கள் அது பண்ணும் அகிமாம்சோஹோ அந்த சூரியனுடைய ஆபா பிராபாத்திகி பிரபாதம் என்றால் காலை பொழுது சுப்பிரபாதம் என்றால் குட் மார்னிங் பிராபாத்திகி என்றால் காலையினுடைய ஆபா என்றால் ஒளி காலை ஒளி ஆனது உயிர்கள்லாம் ஜெர்மினேட் ஆகக்கூடிய ஆற்றலை தன்னிடம் கொண்டுள்ளது இப்ப டாக்டர்கள் சொல்றாங்க மாலை வெயில டி விட்டமின் இருக்குன்னு ஆனா நம் நாட்டு சித்தர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால் கா வெயிலே எல்லா உயிரினங்களும் தளிர்க்கக்கூடிய சகல சக்திகளும் அதில் இருக்குது அது மறைமுகமாக அதை இன்னும் டாக்டர்கள் கண்டுபிடிக்கல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல பின்னால ஒரு காலம் வரும் அதை கண்டுபிடிப்பார்கள் காலை வெயிலிலே உயிர்களை தளிர்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காலை பிரம்மாவாகவும் மதிய சூரியனை சிவனாகவும் மாலை விஷ்ணுவாகவும் சொன்னார்கள் அப்போ இவர் என்ன சொல்கிறார் பிராபாதிக்க ஆபா காலை ஒளியானது பல உயிர் சத்துகளை தட்டி எழுப்பி தளர்க்க வைக்கக்கூடியது அதுபோல உங்களுடைய அதிர்ஷ்டம் உறக்கங்களில் இருக்கிற அதிர்ஷ்டத்தை எல்லாம் அது தட்டி எழுப்பட்டுங்கிறேன் சில பேர் என் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் அதிர்ஷ்டத்தில் பிறந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க என்ன அதிர்ஷ்டமான ஜாதகத்தில் பிறந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்தை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் அது என்னன்னா இந்த ஜென்மத்தில் நீங்க பண்ற பிரார்த்தனை தான தர்மம் அதுதான் வந்து உங்களுக்கு தட்டி எழுப்பும் எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியமே என்ன காப்பாற்ற நினைச்சு உக்காந்துருந்தீங்கன்னா அது ரொம்ப சவலையா தான் ஒர்க் பண்ணும் அதனால இப்போ அந்த புண்ணியத்துக்கு ஒரு முறுக்கேற்ற வேண்டும் சொல்ற பிராபாதிக்கு ஆவா காலை ஒளி காலையினுடைய வெயிலிலே உயிர் சத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அது உங்களுடைய வாழ்வு முகிழ்பதற்கு உங்கள் வாழ்விலே புத்துணர்வு ஏற்படுவதற்கு அந்த காலை ஒளி உங்களுக்கு பயன்படட்டும் நீங்கள் பாருங்க தாமரை மலருது புளிய மரத்து மூடி இருக்கிறதெல்லாம் மறுபடி விரியுது இது தூங்கு மூஞ்சி மரணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து காலையில விரியுது எல்லா தாவரங்களிலுமே இந்த காலை வெயில் பட்ட தான் உறங்கி கிடக்கிற அந்த உயிர் சக்தி எழும்புகிறது மனுஷனுக்கு கூட காலை பொழுதுல சாத்விக அணுக்கள் அதிகமாக செயல்பட்டு மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அப்போ பக்தி காவியங்கள் அல்லது சாத்விகமான சாஸ்திரங்கள் படித்தா நல்ல மனசில் பதியும் என்று சொல்வார்கள் அதுபோல் ஆபா பிராபாதிக்கு ஓ அவத்து உக என்றால் உங்களை அவத்து என்றால் காப்பாற்றட்டம் அவர் வந்து காப்பாற்றி அவத்து என்பதற்கு மாம் அவத்து இந்த தியாகராஜருடைய கீர்த்தனையில் பல கீர்த்தனையில் அவத்துங்கிற வார்த்தை வரும் இந்த சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்ட பாதி சம்ஸ்கிருதமாக இருக்கக்கூடிய சமாசங்கள் உள்ள கவிதைகளிலையும் கூட இந்த அவத்துங்கிற வார்த்தை மாம் அவத்து அப்படிங்கிற பாடல்கள் நிறைய ஒன்று அவத்து என்றால் காப்பாற்றுதல் நது நிதராம் தாவத் ஆவிர் பவந்தி ஆவிங்கிறது அந்த சொல் எதை காட்டுது அப்படின்னா அடங்கி இருக்கக்கூடிய ஒன்று வெளியே புறப்பட்டால் நரசிங்க பெருமாள் வந்தார் இல்லையா அந்த மாதிரி வர்றதுக்கு ஆவிர் பாவம் பிராது இப்போ சூரியன் அடங்கி இருந்தான் இப்போ அவன் வெளி புறப்படுகிறான் அந்த ஆவிர் இன்னும் பரிபூர்ணம் அது பரிபூர்ணம் ஆயிட்டா வணங்க முடியாது காலை சூரியன் கண்ணொழி கொடுப்பான் மதிய சூரியன் கண்ணொழி கெடுப்பான் மதியான வயல யாரும் கெடுதல் அதனால வருவதற்கு முன்பு இன்னும் பரிபூர்ணமாக ஆவிர்விப்பதற்கு முன்பு இந்த இளஞ்சூரிய நமஸ்கறியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற படிச்சு லாவானை சந்திரகாந்தை சுத திங்கரதயா தானவ தானவாத தாரகான ஏனாங்க ஆலோகோத் உபகதம் அகசாம்பயா கணம் உதயத்தட்டி அப்து நூராம் தாவத் ஆவிர் இன்றைய உபயதாரர்களான வைசால் விதி திருமதி கே லட்சிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் அடுத்த முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தை வருகிற புதன்கிழமை சேவிக்கலாம் அதுவரை எல்லா சொற்பொழிவுகளும் என்றும் போதும் முறைப்படி நடக்கும் ஜெயசிம் என்